வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது செய்தி சேவை பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு தை திங்கள் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் திமுக தொண்டர்கள் குறைகளை ரகசிய கடிதமாக தெரிவிப்பதற்கு வாய்ப்பளிக்க அண்ணா அறிவாலயத்தில் கல ஆய்வு கூட்டம் முக ஸ்டாலின் தலைமையில் நேற்று தொடங்கியது சாத்தூர் அணையில் இருந்து பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் வேளாண் துறை சார்ந்த சில அறிவிப்புகள் மட்டுமே மக்களுக்கு மகிழ்ச்சியும் பயனும் அளிக்கும் மற்றவை இந்த பட்ஜெட் இந்திய மக்களுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே அளித்திருக்கிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனி கட்சி தொடங்கப்படும் என்று டி டிவி தினகரன் அணி ஆதரவாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார் பத்மவிபூஷன் விருது பெற்ற இசைஞா இளையராஜாவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் கணினியில் தமிழ் எழுத்துருக்கள் மற்றும் மாற்றிகளை உருவாக்கித் தந்தவர்களில் ஒருவரான தகடூர் கோபியின் மறைவுக்கு நடிகர் கமலஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னை ஷெனாய் நகர் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலான மெட்ரோ ரயில் சேவையில் இயக்கப்படும் ரயில் சேவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சமாகவே தொடர்கிறது என்று பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்தார் ராஜஸ்தானில் நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளது அதேபோல் மேற்குவங்க மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வாகை சூடியுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டுக்கான பட்ஜெட் விவசாயிகளுக்கான பட்ஜெட் எளிதாக தொழில் செய்யலாம் என்பதிலிருந்து எளிதாக வாழ்வதற்கான பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் மத்திய அரசின் தேசிய விளையாட்டு மையங்கள் கூடுதலாக அமைக்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலக ஜனநாயக நாடுகள் பட்டியலில் இந்த ஆண்டு இந்தியா நாற்பத்தி இடத்துக்கு சரிந்துள்ளது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்குகளை விசாரிக்க தனி நீதிபதி அமர்வு ஏற்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியுடன் இணைந்து பணியாற்ற தயார் என்றும் ஐ எஸ் தீவிரவாதிகள் ஒழிக்கப்படும் முறை அமெரிக்காவின் சண்டை தொடரும் என்றும் அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் மேயான் எரிமலையிலிருந்து சுமார் மூன்று புள்ளி தூரத்திற்கு லாவாக் குழம்பு பரவியுள்ளதாக பிலிப்பைன்ஸ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மியான்மர் அரசுத்தலைவர் ஆங் சான் சூச்சி மாளிகையின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக அந்நாடு தெரிவித்துள்ளது மலேசியாவில் வசிக்கும் இந்துக்கள் தைப்பூசம் திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி உள்ளனர் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயுள் முடிந்தது என்று அறிவிக்கப்பட்ட செயற்கைக்கோளில் சிக்னல் வந்துள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் நீண்டகால முதலீடுகளுக்கு வரி விதிக்கப்பட்டதால் அதன் எதிரொலியாக பங்குச்சந்தைகளில் சரிவு ஏற்பட்டது உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எட்டு கோடி ஏழை பெண்களுக்கு இலவச சமையல் கேஸ் இணைப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டில் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று லட்சம் கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு பெண்கள் சம்பளத்தில் செலுத்தும் தொகை பனிரண்டு சதவிகிதத்திலிருந்து எட்டு சதவிகிதமாக குறைக்கப்படுகிறது அரசு நிறுவனங்களின் பங்குகளை விற்பனை செய்து அதன் மூலம் நிதி திரட்டும் இலக்கு கடந்த ஆண்டைக் காட்டிலும் பத்து சதவிகிதம் அதிகரிக்கப்பட்டு ரூபாய் எண்பதாயிரம் கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பணத்தை வைத்து வீரர்களின் திறமையை தீர்மானிக்கக்கூடாது என்று முன்னாள் கேப்டனும் மேற்கு வங்காள கிரிக்கெட் சங்க தலைவருமான சவ்ரவ் கங்குலி தெரிவித்துள்ளார் இந்திய ஒபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர்களான பி சிந்து சாய்னா நேஹ்வால் மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினர் டெல்லியில் தொடங்கிய கேலோ இந்திய பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மீனவர்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்று அசத்தியுள்ளனர் ராகுல் டிராவிட் போல் ஒரு பயிற்சியாளர் தேவை என்று பாகிஸ்தானின் முன்னாள் வீரர் ரமேஷ் ராஜா தெரிவித்துள்ளார் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழக பிரச்சினைகள் குறித்து பேசப்போவதாக நடிகர் கமலகாசன் தெரிவித்துள்ளார் மணிரத்னத்தின் உதவி இயக்குநர் தனா இயக்கத்தில் உருவாக்கியுள்ள படைவீரன் படத்தில் பாடகர் விஜய் யேசுதாசும் இயக்குநர் பாரதி ராஜாவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் கார்த்திக் ராஜா இசையமைத்துள்ள இந்த படம் இன்று வெளியாகிறது மறைந்த நடிகர் ரகுவரன் இசையமைத்து பாடியிருந்த பாடல்களை ஒரு தொகுப்பாக ரகுவரன் ஜேர்னி என்ற தலைப்பில் குறுந்தகடை நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டார் எல்லோரையும் போல தனக்கு முன்னணி இயக்குநர்கள் மற்றும் நாயகிகளுடன் நடிக்கும் ஆசை உள்ளது என நடிகர் சண்முக பாண்டியன் கூறியுள்ளார் ஸ்ரீ குருஜோதி பிலிம் சார்பில் ஜி விவேகானந்தன் மிகுந்த பொருட்செலவில் பிரம்மாண்டமாக தயாரிக்கும் குற்றப்பயிற்சி திரைப்படத்தில் பெண் டிடெக்டிவ் வேடத்தில் நடிகை த்ரீஷா முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் ஒரு நிமிட யோசனை போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நச்சிணை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்